பாடம் மூன்று மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவள் மடியில் தலை வைத்து கணவன் குரான் ஓதுவது அபோ வாயில் மாதவிடாய் உள்ள நிலையில் பனி பெண்ணை அபுரசி என்பாரிடம் போய் முசபை அதாவது குரானை வாங்கி வருமாறு அனுப்பி வைப்பார்கள் அவள் அந்த முசபை கட்டியிருக்கும் கயிற்றை பிடித்துக் கொண்டு வந்து கொடுப்பாள்